குரு பிரம்மா குரு விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமையன்பர்களே குரு என்பவர் யார் இப்ப குருங்கிற லட்சணத்தை பற்றி தான் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் நமக்கு ஒருத்தர் குருங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம் குருன்னா என்ன இப்ப நம்ம உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போறோம் அது மாதிரி மனசில் நிறைய நோய் அந்த அறிவில் நமக்கு நிறைய விஷயம் தெரியல எப்படி ஒரு டாக்டர்கிட்ட போய் உடம்பில் இருக்கிற வியாதியை போக்கிக்கிறோமோ அதே மாதிரி சாஸ்திரம் படித்த குருமார்கள்ட்ட போய் அந்த குருக்கள்கிட்டருந்து நம்ம அறிவை பெறணும் அப்போ அவங்களுக்கு ஒரு கேள்வி வரும் டாக்டர்னால் ஒரு போர்டு போட்டிருக்கார் எம்பிபிஎஸ் எஃப்ஆர்சிஎஸ் போர்டெல்லாம் போட்டிருக்கார் அவர் ம மெடிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கார் படித்த சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கார் அவர் ஒரு டாக்டர்கிட்ட வேலை செஞ்சிருக்கார் நிறைய பேர் வைத்தியம் பேரை போய் பண்ணிக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க இந்த டாக்டர் நல்லா பார்க்குறார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதை நம்பி தான் அவர்கிட்ட வைத்தியத்துக்கு போகிறோம் அது மாதிரி ஆன்மீக வாழ்க்கையிலேயும் குரு யார் அப்படின்னு கேட்டால் நான் தான் குரு நான் என்ன படித்தேன் அப்படின்னு போர்டெல்லாம் போட்டுக்கிறதில்ல படிச்சவா குழந்தைங்கள்ட அவர் அப்பாவா தான் இருப்பார் சொல்றாங்க தெரியுது குரு ஆன்மீக வாழ்க்கையில் எனக்கு இவர் தான் குரு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டால் அதுக்கு லட்சணங்கள் இப்படிப்பட்ட தன்மை உள்ளவர் குரு அப்படின் சொல்லி குருவுக்கு லக்ஷணங்கள்லாம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க யார் குருவாக இருப்பார் ஆதிசங்கரர் பிரஷ்னோத்தர ரத்ன மாலிகா அப்படின்னு ஒரு புஸ்தம் எழுதியிருக்கார் நூற்றுக்கணக்கான கேள்வி பதில் அதில் இருக்கு அதில் ஒரு கேள்வி கோ குருகு குரு என்பவன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி அதுக்கு பதில் சொல்கிறார் சங்கர் சிம்பிளாக சொல்கிறார் அதிகத்த தத்வகா சிஷ்யஹிதாய உத்தம் தத்துவத்தை நன்கு அறிந்து சீடனுக்கு நன்மையை செய்ய வேண்டும் என்பதில் எப்பொழுதும் கண்ணும் கருத்துமாக இருப்பவர் குரு அப்படின்னு சொல்றார் அதிகத்தை தத்துவ சிஷ்யஹிதாய உத்தியத சததம் சததம் உத்தியதா ரொம்ப கங்கணம் கட்டின்னு இவனை எப்படியாவது கரையேத்தியே தீரணும் இவனுக்கு மன அமைதியை கொடுத்தே தீரணும் அப்படிங்கிற ஒரு தீவிரமாக இருக்கிறவர் டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் வந்து இந்த பேஷண்ட்டை எப்படியாவது காப்பாத்தி இவர் எப்படியா கேன்சர்லேருந்து காப்பாற்றி ஆகணும் இவருக்கு இருக்கிற இந்த வயிற்று வலியிலிருந்து இவரை காப்பாற்றி ஆகணும்னு எண்ணம் டாக்டருக்கு இருக்கணும் எத்தனையோ கேஸ் அதில் இது ஒன்று நினைக்கக்கூடாது ஒரு ஒரு பேஷண்ட்டும் அவருக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும் டாக்டருக்கு அவர் தான் உத்தமமான டாக்டர் அதே மாதிரி குரு வந்து ஒருத்தன் சிஷியம் வந்துட்டான்னா அவனுக்கு தகுதி இருக்குதுன்னு தெரிஞ்சால் அவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு வழிகாட்ட கடமைப்பட்டிருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லலாம் தக்ஷணாமூர்த்தி பாட்டை இப்போ நான் பாடுறேன் அருமறை ஆரங்கமெல்லாம் அறிந்தாலும் அனுபவத்தின் மிக்கோரான குரு இருந்து பயிற்றிலரேல் குணமிலை என்று உணர்த்திடவே குறவனாகி குரவன்னா குருநாதர் அவரே குருவாக இருந்து காட்டுறார் வழி காட்டுறார் வீராசனத்தில் உட்கார்ந்திருக்கார் ஆக அவரே குருவாக இருந்து குணமில்லை என்று உணர்த்திடவே குறவனாகி பெருமுனிவர் நால்வருக்கும் நாலு பேர் சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமார் இவங்களாம் படித்தவங்க நால்வருக்கும் பேசாமல் இருந்து உணர்த்தி இதில் என்ன முக்கியம்னா அனுபவத்தின் மிக்கோரான குரு இருந்து பயிற்றிலரேல் குணமில்லை குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை நமக்கு என்ன தான் தெரிஞ்சாலும் ஒருத்தர் சொல்லி கொடுக்குற போது இருக்கிற சக்திக்கு ஈடு கிடையாது நீங்கள் என்ன தான் வீட்டில் புஸ்தகம் இந்த மாதிரி இப்படி உட்காந்து நான் சொல்லவும் நீங்கள் கேட்கறதுக்கு ஒரு சக்தி இருக்குது அதனால எனக்கு ஒன்றும் கர்வம் இல்லை நான் சொல்கிறேன் இவங்கெல்லாம் கேட்குறாங்கன்னு எனக்கு கர்வம் இருக்கக்கூடாது நம்ம போய் இந்த ஆள்கிட்டையாக கேட்குறது அப்படின்னு உங்களுக்கும் கர்வம் இருக்கக்கூடாது என்றைக்குமே வந்து மேட்லேருந்து பள்ளத்தை நோக்கி நீர் போகிற மாதிரி அறிவு வந்து பணிவாக இருக்கிறவங்கள்ட்ட தான் போகும் நம்ம பணியணும் கீதையில் கிருஷ்ணா சொல்கிறார் குருக்கிட்டப்போ நமஸ்காரம் பண்ணு அவருக்கு முடிஞ்ச சேவையை செய்யி அவர்கிட்ட இருந்து அவர் சொல்கிற அறிவை வாங்கிக்கோ அந்த அறிவை பெற்று உள்ளுக்குள்ளே வச்சுக்கோ பெரியாரை துணைக்கோடல்னார் இல்லையா திருவள்ளுவர் வாழ்க்கையில் வந்து வழுக்கிற பூமியில் ஊற்றுக்கோலை ட்ரெயின்னர் அதாவது வழு இடத்துல ஒரு கு குச்சியை நடக்கிறதுக்கு சௌரியம் அது மாதிரி குருங்கிறவர் ஊற்றுக்கோலை போன்றவர் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் குரு ரொம்ப ரொம்ப அவசியம்